25 உங்களில் ஒருவர் உழு செய்து அதை அழகுத செய்து தொழுகின்ற ஒரே நோக்கத்தில் பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர் பள்ளிவாசலுக்கு வரும் வரை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் அவருக்கு படித்தரத்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான் ஒரு பாவத்தை அவரை விட்டு நீக்குகின்றான் தொழுகையை எதிர்பார்த்து அவர் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கும் போது அவர் தொழுது கொண்டிருப்பவராகவே கருதப்படுகிறார் தொழுத இடத்திலேயே அவர் இருக்கும் வரை அவருக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் சிறுதொடக்கு மூலம் வானவர்களுக்கு தொல்லை அளிக்காத வரையில் இறைவா இவரை மன்னித்துவிடு இறைவா இவருக்கு அருள் என்று மாணவர்கள் கூறுகின்றனர் இதை அபூஹுரேராலது இல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்